சீரரா செல்வம் போல் சீர்கபே என் ஆசான் வீரராக விற்க புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் மையூரகவியர் ஒளி செய்த ஸ்ரீ சூரிய சரகம் தொடர்புன்னியாசத்தின் உபயதாரரான வைஷால் விஜய் திருமதி கே லட்சுமிபாய் அம்மேர்வர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் நாற்பத்தெட்டு மார்கோபாந்தே சுமேரோர் நுவதி கிருதனதோ நாகதாம் நாம் நிகாயே வீட்ச விரீடானதானாம் பிரதிக்குகர முகம் கிணம்ப சூத்தை அசூயத்திய ஈஷத் ஜடகி வகதாரை வல வாஹானா சமம் அசமஹரேர்ஷம் கல்மாணி குதிரைகளை பற்றிய வர்ணனை படித்துக் வருகிறோம் இந்த ஸ்லோகத்திலே குதிரைகள் செல்லும் மார்க்கத்திலே அவைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சிறு இடையூறு ஒரு மனோகரமான இடையூறு ஒரு காதல் சந்திப்பு அதை பற்றி சொல்கிறார் அது என்ன என்றால் ஆகாய வீதியிலே இந்த குதிரைகள் சூரியனுடைய ரதத்தை எழுத்துச் செல்லும் போது வழியில் இருக்கும் தேவலோகத்திலே ஒவ்வொரு தேவலோகத்தின் வாசலிலும் தேவர்கள் வந்து சூரிய நாராயணனை வணங்குகிறார்கள் அப்படி வணங்குகிற போது கிண்ணர ஜாதி என்று தேவர்களிலே ஒரு ஜாதி உண்டு அந்த கிண்ணர ஜாதியானது குதிரை முகம் கொண்டது அந்த கிண்ணற ஜாதி தேவலோக பெண்கள் சூரியனுடைய இந்த குதிரைகளை பார்த்து இவற்றினுடைய வனப்பும் வலிமையும் இளமையும் தோற்ற பொலிவும் அந்த கிண்ணர ஜாதி பெண்களுக்கு மனதிலே ஒரு கிளுகிழுப்பு ஊட்ட அவர்கள் இந்த குதிரைகளை நாணத்தோடு தலைசாய்த்து பார்க்கிறார்கள் தம் இனத்தைச் சேர்ந்த பெண்கள் அதுவும் கிண்ணற தேவலோக மாதர்கள் தம்மை பார்ப்பதைக் கண்டு சூரியனுடைய ரதத்தை இழுக்கும் இந்த குதிரைகள் தாமும் தம் கழுத்தை திருப்பி அவர்களை பார்க்கின்றன அவர்கள் நிற்கும் இடத்தை விட்டு தாண்டி இந்த ரதம் சென்ற பிறகு அந்த கிண்ணர தேவலோக மாதிரை நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த குதிரைகள் தம் தலையை திருப்பி பின்னோக்கி இன்னும் ஆர்வமாக பார்க்கிறார்கள் இதை பார்த்து தேரோட்டி ஆகிய அருணன் கோபப்படுகிறான் சூரிய நாராயணனை எடுத்துச் செல்லக்கூடிய உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பெண்ணினத்தை பார்த்தவுடனே காமமடைந்து விட்டீர்களோ உங்கள் கடமையை மறந்துவிட்டீர்களோ என்று அவர்களுடைய கடிவாளத்தை ஏககாலத்திலே சுண்டி இழுக்கிறான் கடிவாளம் என்பது உங்களுக்கு தெரியும் குதிரைகளினுடைய வாயிலே போடப்பட்டிருக்கும் அவற்றை சுண்டி இழுக்கும்போது ஏற்படுகிற ஒரு வலியினாலே அந்த குதிரைகள் அனைத்தும் ஏக காலத்திலே அப்படி கணிக்கக்கூடிய அந்த குதிரைகள் உங்கள் பாவங்களை எல்லாம் போக்கி உங்களுக்கு நன்மைகள் செய்யட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்றேன் இதை படிக்கிறவங்க நினைக்கலாம் என்னடா சூரிய நாராயணனுடைய குதிரைகள் போற போதே வந்து பெண் குதிரைகளை பார்த்து சைட்டெடிக்கிற மாதிரி எழுதியிருக்கிறாரு அப்படிப்பட்ட குதிரைகள் உங்களை இது என்ன ஒன்னும் புரியலையே இது ஒழுக்கக்கேடான செயலாவது தெரியுது அப்படின்னு நீங்க சிந்திக்கலாம் மயூரகவி எதற்காக இந்த காட்சியை வர்ணிக்கிறார் என்றால் இந்த குதிரைகள் எப்படிப்பட்ட ஒரு செழிப்பான வாழ்வை அடைந்திருக்கின்றன அவர்களை சூரிய நாராயணன் உயர்வாக வைத்திருக்கிறான் இன்னரை ஜாதி தேவலோகப் பெண்கள் கூட இந்த குதிரைகளை பார்த்து ஆசைப்படக்கூடிய அந்தஸ்திலே வைத்திருக்கிறான் இவைகள் முழுவதுமாக விலங்குபடிவிலே இருந்தும் கூட தலை மட்டுமே குதிரை வடிவாக இருக்கக்கூடிய கிண்ணற ஜாதி பெண்களும் இவர்களை பார்த்து ஆசைப்படுகிறார்கள் என்றால் பகவான் இந்த குதிரைகளுக்கு என்ன ஒரு உடல் வலிமையும் தேஜஸையும் தோற்ற பொலிவையும் கொடுத்திருக்கிறார் அவ்வளவு தூரம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த குதிரைகள் தங்களைப் போலவே நீங்களும் நல்ல தோற்றப்பொலிவுடன் மகிழ்ச்சியோடு வாழட்டும் என்று ஆசிர்வதிக்கட்டும் என்கிற கருத்திலே சொல்றேன் ஒரு குடும்பத்தை பத்தி ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறப்போ என்ன பண்ணுவாங்க நான் அவங்க ஊருக்கு போயிருந்தேன் அந்த வீட்டுல ஒரு மூணு நாள் தங்கியிருந்தேன் பார்த்தா என் நேரமும் பாட்டு ஆட்டம்தான் எங்க பார்த்தாலும் சாப்பாடு செதறிக் கிடக்கும் நீங்கெல்லாம் வெண்ணைய வந்து ஒரு ட்ரின்ல மூடி வச்சுக்கிட்டு அலமாரியில போட்டு பூட்டி சாவி எங்கேயோ சொறிய வைக்கிறீங்க அங்க பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல மட்டும் வெண்ணடப்பா எட்டு டப்பா திறந்தமே நிக்குது யாரும் கணக்கு அடிக்க வச்சிருக்காங்க அதிர்ஷ்டமான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் தின் கழுதிய போல் இருக்கு சதா தின்னு இருக்கும் போல் இருக்கு ரொம்ப ஒரு ஒழுக்கம் கட்ட சமுதாயம் இருக்கு அதான் பாட்டும் குத்துமா வாழ்க்கையை கழிக்குது அப்படியே எடுத்துக்கிறது ஒருத்தங்க சந்தோஷமா இருக்காங்க சொல்றதுக்கு இப்படி எல்லாம் சொல்றது பழக்கம் என் பொண்ண ஒரு ஊர்ல கட்டி கொடுத்தேன் இங்க இருந்து போற போது ஒரே ஒரு வளையல் மாடிட்டு போனவ அவளை போய் பார்க்க போனா இந்த கையில பனிரெண்டு இந்த கையில பனிரெண்டு முழங்கை வரைக்கும் வளையலா போட்டிருக்காப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவ ரொம்ப செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னு அர்த்தமே தவிர அவ நகை விரை போய் எப்ப நகை போடுறது எப்ப நகை போடக்கூடாதுங்கிற வை வாழ்ந்துட்டு இருக்கிறான் அர்த்தம் பண்ணிக்கிறதே அது மாதிரி இந்த தேவலோக குதிரைகள் சூரிய குதிரைகள் ஆகாய வீதியிலே போகிற போது இன்னர தேவலோக மாதர்கள் தம்மை பார்த்து ஆசையோடு நோட்டம் விடுவதைக் கண்டு அவர்களை பார்த்து திரும்புகின்றன அப்பொழுது அருணன் இழுத்து பிடிக்கிறான் கடிவாளத்தை என்றால் இதற்கு என்ன அர்த்தம் இந்த குதிரைகளுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்வாக இருக்கிறது இன்னர ஜாதி பெண்களும் பார்த்து ஆசைப்படக்கூடிய அளவு உயர்விலே பகவான் வைத்திருக்கிறானே தவிர ரத்தை இழுக்கூடிய நம் ஊரை ஜட்கா வண்டி குதிரை நிலைமையில வச்சுங்கிறத காட்டுறதுக்காக சொல்றேன் அழுக்கான எண்ணத்தோடு பார்க்கிற போது எதுவுமே நமக்கு கல்மஷமா தெரியும் தூய்மையான உள்ளத்தோடு பார்க்கிற போது எதுவுமே ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவா தெரியும் அந்த கண்ணோட்டத்தில் நீங்க மயிரகவியுடைய இந்த பாட்டை ரசிக்க வேணும் மார்கோ உபாந்தே மார்க்கம்னா பாதை உங்களுக்கு தெரியும் மார்க்க பந்து வழி துணைவன் அர்த்தம் மார்க்கம் என்றால் பாதை எந்த பாதை சூரியனுடைய ரதம் செல்லக்கூடிய பாதை உபாந்தே உபாந்தம்னா சமீபம் சமீபத்திலே பாதையின் சமீபத்திலே எந்த பாதையின் சமீபத்திலே சுமேரோகோ நுவதி மேருமலையை ஒட்டி செல்லக்கூடிய அந்த பாதையிலே நுவ வணங்குகிற போது நேருவை வணங்குகிற நிலைமையிலே கிருதநோ நாகதாம் நிகாயே நிகாயம்னா வீடு இருப்பிடம் நாக என்றால் சொர்க்கம் தாம் நாம் என்றால் இருப்பிடம் சொர்க்கத்தின் சொர்க்கத்தை இருப்பிடமாக கொண்டவர்கள் யாரு தேவலோகத்தைச் சேர்ந்தவர்கள் தேவலோகர் கிருதநோ நதவுனா நத என்றால் வணங்குறது சரி நதனாலும் வணங்குறது கிருத்த என்றால் வணக்கம் தெரிவிக்கிற தேவர்கள் சூரிய வந்து தன்னுடைய ஆகாய தேரிலை செல்லுகிற போது அனைத்து உலகங்களைச் சேர்ந்த தேவர்களும் வணங்குவார்கள் பிரம்மா முதற்கொண்டு அந்த வணக்கத்தை தெரிவிப்பார் அது அவங்களுக்கு கடமை சூரியனை பார்த்து வணங்காம மதற்பா நிக்க கூடாது போகக்கூடாது அது அவங்களுக்கு கடமை அப்படி செய்கிறார்கள் நிகாய நிகாயம் என்றால் டுவெல்லிங் பிளேஸ் இருப்பிடம் நாக தாம் அதாவது தேவலோகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கடமை உண்டு அவங்களும் தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் தாம்னா அப்படின்னா அந்த தே புனிதமான இடத்துக்கு தாம்னம் சொல்றது இந்த தேவர்களும் தம்முடைய கடமையிலே தவறினால் தண்டனைக்கு உள்ளாகிறார்கள் உங்களுக்கு மாண்டவிய முனிவருடைய கதை தெரியும் நல்ல முறை மாண்டவிய முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு திருடர் கூட்டம் தாங்கள் கொள்ளையடித்த பணப்பையை காவலர்களுக்கு பயந்து அவர் அருகே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் கொஞ்சம் நேரம் கழித்து துரத்தி கொண்டு வந்த காவலர்கள் இவர்தான் அந்த திருடர் கூட்டத்துக்கு தலைவர் என்று சொல்லி அரசனிடம் புகார் செய்து விட்டார்கள் அரசன் இவர் என்ன ஏது என்று விசாரிக்காமல் கழுவேற்றி விட்டான் கழுமரத்திலே கழுவேற்றப்பட்ட போது இவருக்கு எந்த உயிர் சிதவும் ஏற்படவில்லை உடல்ல வலிமட்டும் இருந்தது அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அரசன் இவர் ஒரு மகான் என்று தெரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு அவரை கழுவை விட்டு இறக்கிவிட்டான் அப்படி கழுவு ஏற்றுகிற போது இவர் நெஞ்சிலே ஆணி அடித்தார்கள் அதனால் இவருக்கு ஆணி மாண்டவியர்னு வேறு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரா நான் யாருக்குமே எந்த விதமான தீங்கும் செய்யாம தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது என்ன தேடி இந்த வம்பு வருவானேன் எங்கேயோ கொள்ளையடித்தவர்கள் என் பக்கத்திலே கொள்ளையடித்த பையை போட்டு விட்டு போக இதற்காக நான் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கு எவ்வப்பொழுது என்னென்ன தண்டனை என்பதை விதிக்கிறவன் யமன் யமலோகத்துக்கு தன் தபு போனார் யமனை பார்த்து கேட்ட என்பா நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணினேன் மாதிரி பண்ணினேன் நீ சின்ன பிள்ளையா இருந்த போது ஒரு நாலு வயசு பையனா இருந்த போது பறக்கிற தட்டாண்டர்கள் தும்பி பூச்சின்னு சொல்லுவாங்க அதை பிடிச்சி ஒரு ஊசி ஏத்தினேன் அந்த பாவத்துக்கு தண்டனையாத்தான் உன்ன நான் கழுவு ஏதும்படி பண்ணினேன் அப்படின்னு அப்ப மாண்டவியர் சொன்னார் பாலியத்திலே நல்லது எது கெட்டது எது எந்த தெரியாத வயதிலே ஜட்டி போட்டிருக்கோமா நிர்வாணமா இருக்கிறோமான்னு தெரியாத வயசுல நான் செய்ததெல்லாம் பாவம்னா இது என்ன சட்டம் யா இது தவறான சட்டம் இன்று முதல் இந்த சட்டத்தை மாத்து புத்திபபரம் தெரிஞ்ச பிறகு மனிதன் பண்ணுற பாவம் தான் பாவம் அதுக்கு முன்னால செய்யற பாவம் பாவம் இல்லைன்னு சட்டமா மாத்து அப்படின்னா யமன் தயங்கினா உடனே ஒரு கோபம் வந்துருச்சு நீ இந்த மாதிரி என்னை தண்டிச்சதுனால இவ்ளோ உயர்ந்த பதவி அடைந்த நீ மகாபாரத காலம் நடக்கிற போது திருதராஷ்டிரனுக்கு தம்பியாக ஒரு வேலைக்காரியின் மகனாக விதுரன் என்ற பெயரிலே பிறந்து எல்லாராலும் அவமானப்படுவாய் என்று சாபம் போட்டார் அதன்படி அவர் வந்து ஒரு தாசிக்கு மகனாக பிறந்து அரண்மனையில் ரொம்ப அவமானப்பட்டு இருந்தார் தேவர்களும் தவறு செய்வார்கள் பிரம்மாவும் தவறு செய்வார் நவகிரகங்களும் தவறு செய்வார்கள் முனிவர்களும் தவறு செய்வார்கள் என எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தானே அதனாலே அவர்கள் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் செய்த தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அக்கறையினாலே என்ன பண்றாங்க நாகதாம் நாம் நிகாய் தேவலோகத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் வந்து கைகூப்பி வணங்கி நிற்கிறார்கள் வீக் வீட்ச அப்படின்னு சொன்ன பார்த்து எதை பார்த்து அந்த தேவர் கூட்டத்திலே விரீடம்னு பெண்களுடைய நாணத்துக்கு விரீடம் நதானாம் என்றால் தலை குனிந்த நாணத்தினால் தலை குனிந்த சிலரை இந்த அஸ்வங்கள் பார்க்கின்றன இந்த குதிரைகள் பார்க்கின்றன பெண்கள் வந்து நல்ல தேஜஸான ஆண்களை பார்க்கறதுக்கு வெக்கப்படுவாங்க கண்ணுக்கு கண் பார்த்து பேசுறதுக்கு வைக்கப்படுவாங்க அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாப்பிள்ள தேடும்போது யாருடைய தேஜஸுக்கு இந்த பெண் தலை அவனோடுதான் இவள் சரியாக குடும்பம் நடத்த முடியும் என்று எப்பவுமே மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கிறப்போ மாப்பிள்ளையுடைய பர்சனாலிட்டி என்ன பொண்ணோட பர்சனாலிட்டி என்னன்னு பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து கொஞ்சம் வெக்கப்படுற பொண்ணை பார்த்து அப்படி முடிப்பாங்க ஒரு சிவ என்ன இருக்குன்னா பார்வதி மனித பெண்ணாக ஒரு இளவரசியாக அவதாரம் பண்ணினப்போ அவளை மனம் பலர் வந்தார்கள் ஆனா எல்லா ஆண்களையும் பார்த்தா அவங்களை பார்த்தா ஆம்பளையாவே தெரியல நிமிந்து பேசினான் இப்படிப்பட்டவனோட எப்படி வாழ்க்கப்பட முடியும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தபோது அரண்மனை ஜோதிடர் சொன்னாரா எந்த ஆண்மகனை பார்க்கிற போது இவள் வெட்கப்படுகிற ஆளோ அவன்தான் இவளுக்கு நாயகன் அப்படின்னு கடைசியில சிவபெருமானே வந்தார் சிவபெருமான் ஒரு அரசனாக வந்தார் அவரை பார்த்துதான் இந்த அம்மாவுக்கு கேட்க வந்துச்சு உடனே மனம் புரிந்து கொண்டார்கள் படிக்கிறான் கதையில எப்பவுமே மாப்பிள்ளை பார்க்கிற போது பெண் பார்க்கிற போது மாப்பிள்ள நல்ல கதியான ஆளா இருக்கணும் நல்ல மெடுக்கானவனா இருக்கணும் அவனை பார்த்தவன தூக்கி எறிஞ்சு பேசுற மாதிரி இவருடைய பர்சனாலிட்டி இருக்குமானா அது சரியில்லாத ஜோடி ஒரு எம்எஸ்சி முடிச்ச ஒரு பொண்ணுக்கு எட்டாம் கிளாஸ் படிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வச்சா அது அப்படித்தான் கிண்ணற தேவலோகத்தைச் சேர்ந்த பெண்கள் இந்த அஸ்வங்களை பார்த்து நாணம் அடைகிறார்கள் விரீடநதானம் பிரதிக்குகர முகம் வீட்சியாங்கிறது பார்வையிலேயே ஒரு எஸ்டிமேட் பண்ண தெரியுது இவங்க தேவலோக பெண்கள் இந்த தேவலோக அசுவங்களை பார்க்கிறார்கள் இந்த குதிரைகளோ அவர்களை பார்க்கிறார்கள் உடனே ஊடுருவி விஷயத்தை தெரிந்து கொள்கிறார்கள் படிக்கிற ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் திருச்சிக்கு வீட்டுக்கு வந்திருக்கான் அப்போ அந்த வீட்டுல கொஞ்சம் நெல்லு எல்லாம் செதறிகிடும் அந்த நெல்லு எல்லாம் பொறுக்கி எடுத்து அந்த பையன் கையில வச்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டானா டேடி வாட் இஸ் திஸ் மெட்டீரியல் இது என்னது இந்த மஞ்சள் நீ நிலமா இருக்குது அவங்களுக்கு நெல் என்ன தெரிய பிறந்த பிரிகேஜி எல்கேஜி யூகேஜிக்கு அனுப்பிச்சு விட்டு அன்றாட வாழ்க்கையை பற்றிய கல்வியே அவங்களுக்கு தெரியறதில்லை அவன் சாப்பிட்ற அரிசி அதுல இருந்து தான் வருதுங்கிறது கூட அவனுக்கு தெரியல இந்த அளவு அவர்கள் ஏட்டுப்படிப்பு படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இல்லாம சகலவிதமான நடைமுறை கல்வி ஒருவரை பார்த்த மாறுத்திலே அவர் என்ன நோக்கம் உள்ளவர் என்ன நோக்கத்தோடு நம்ம வந்திருக்கார் எடப்போடு தெரியணும் இந்த ஸ்திரீகள் கண்டு நமக்கு ஏற்ற மாப்பிள்ளைகள் இவர்கள் அல்லவா என்று நினைக்கிறார்கள் இந்த அஸ்வங்கள் குதிரைகள் என்ன நினைக்கிறார்கள் இந்த ஸ்திரீகளை பார்த்து பரவாயில்ல இவ்வளவு அழகானவர்கள் நம் மீது ஆசைப்படுகிறார்களே என்று இவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் விரீடனதானாம் பிரதி குகர முகம் குகரமுகம்னா குகை வாயில் ஒவ்வொரு குகை வாசலையும் இந்த தேவர்கள் நிற்கிறார்கள் குகை என்றால் என்னன்னா அவங்களுடைய இருப்பிடம் இந்த கிண்ணற ஸ்திரிகள் அப்படிப்பட்ட இடங்கள் இருப்பாங்களா இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு நம்ம நேரில் பார்க்காததுனால இதை நம்ப முடிகிறதில்லை இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா செக்ரட்டேரி அங்க ஒரு 16 கிளை உள்ள பனைமரம் இருக்கு பனைமரத்துக்கு சாதாரணமா கிளையே இருக்காது நெடு நெண்டு ஒருத்தையா வளர்ந்து இருக்கும் உச்சில இருக்கும் ஒரு பனைமரத்துல இன்னொரு பனைமரம் சில இடங்கள்ல முளைச்சு நான் பாத்துருக்கேன் ஆனா ஒரே பனைமரம் பதினாறு கிளைகள் விட்டு பதினாறு கிளைகள்லயும் வந்து நொங்கு வருது அப்படின்னா இது பெரிய உலக அதிசயம் பல பேர் போட்டோ எடுத்துட்டு போய் வெளிநாடுகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அங்கிருந்து வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அதை வந்து ரொம்பவும் பத்திரமா பாதுகாக்குது இப்போ இதை நாம பார்த்துருக்கிறதுனால நாம இது அதிசயமா நினைக்கல ஆனா நீங்க போய் ஒரு பாம்பேயில டெல்லியில் போய் எங்க ஊரில் ஒரே பனைமரத்தில் பதினாறு பிரான்ச் இருக்குதுப்பா ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் இலை இருக்குது நொங்கு இருக்குது அப்படின்னு சொன்னா ஏய் இந்த சவுத்திலிருந்து வர்றவங்கலாம் ஓவரா கயிறு தெரிப்பாங்கிறது சரியா தான் யாருக்குது அவன் சொல்லுவான் எங்கேயாவது ஒரு பனைமரத்தில் அத்தனை கலை இருக்குமா பார்த்தவன் நம்புகிறான் பார்க்காதவன் சந்தேகிக்கிறான் அது மாதிரி இந்த தேவலோகத்து விஷயங்களை ஞானிகள் பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் நம்புகிறார்கள் அங்கே இந்த கிண்ணறஸ்திரிகள் தத்தம் இருப்பிடத்தினுடைய வாசலில் இருந்து இந்த தேவலோக குதிரைகளை பார்க்கிறார்கள் கிண்ணரி நாம் என்பது ஒரு ஜாதி தேவ பல பிரிவு இருக்கு எல்லாரும் தேவர்கள்னு சொல்றது இல்ல வித்யாதரர்கள் கந்தர்வர்கள் குரூப்ல வர்றாங்க யக்ஷர்கள் யட்சிகள் கிண்ணறர்கள் கிம் நாகலோகரன் பலவிதமான ஜாதிகள் அவங்க உங்க புண்ணியத்துக்கு ஏற்ப பல்வேறு கேடர்ல வராங்க இப்படி இவங்க கிண்ண ஸ்திரீகள் தேவலோக ஸ்திரிகள் அல்லவா இவங்களுக்கு இப்படி நினைப்பெல்லாம் வருமானங்களை படிக்கிற போது நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்குதுன்னா நம்மை விட அதிகமான ஆற்றலும் புண்ணியமும் உள்ளவர்களை நமக்கு இருக்கிற எல்லா பலகீனங்களும் அவர்களுக்கும் உண்டு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு ஒரு சின்ன கதை பாருங்க புராண கதை அக்னி பகவான் ஒரு தடவை சப்தரிஷிகள் பண்ணின யாகத்துக்கு அவங்க கொடுக்கற அவிர்வாகத்தை எடுத்துட்டு போறதுக்கு வந்தானாம் யாகம் பண்ணும் எப்பவுமே கணவன் மனைவியோட சேர்ந்துதான் யாகம் பண்ணனும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு தனியால பண்ணக்கூடாது அதனாலதான் சீதையை ராமன் காட்டுக்கு அனுப்பின பிறகு தான் யாகம் பண்ண வேண்டி வந்தபோது சீதை போல தங்கத்தினால் ஒரு பொம்மை செஞ்சு வச்சு அவளை தன் மனைவியாக பாவித்து சீதையை ஆவாகனம் பண்ணி அந்த யாகம் பண்ணினான்னு சொல்லியிருக்கு இந்த அக்னி பகவான் வந்து சாதாரண நம்மை போல ஆளுக வந்து யாகம் பண்ணினா நம்ம கண்ணுக்கு தெரியாத முறைகளை தோன்றி நம்ம கொடுக்கற அபிபாகத்தை வாங்கிட்டு போய் தேவர்கள்ட்ட கொடுப்பான் ஆனா அங்கே சப்தரிஷிகளே பண்றாங்க சப்தரிஷிகள்னா ரொம்ப டாப் லெவல் அதனால் அக்னி பகவான் நேரிலே தன் சரீரத்தோடு தோன்றி அவர்கள் கொடுக்குற அபிர்வாகத்தை பெற்றுக்கொள்ள வந்தான் வந்தவன் வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே ஒவ்வொரு ரிஷியின் பக்கத்தில் உக்காந்துருந்த மனைவியையும் பார்த்தான் பார்த்தா இப்படி தாடிக்காரங்களுக்கு இவ்வளவு அழகான பொம்பளை தேவையா அப்படின்னு சிந்திச்சான் என்ன நினைச்சான்னா இந்த பெண்கள்லாம் நமக்கு மனைவிகளாயிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இவங்க உலகை துறந்தவர்கள் சதா ஜெவிக்கிறவர்கள் இவங்களுக்கு இந்த ஆசை எல்லாம் எதுக்கு அப்படின்னு நினைச்சு ஏக்கத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான் இந்த அக்னி பகவான் எங்கெல்லாம் யாகத்துக்கு போறானோ அப்பெல்லாம் அவனுடைய மனைவி சுவாக தேவியும் கூட வருவாள் நீங்க யாகத்துல நெய் ஊத்துற போது மந்திரம் சொல்றப்ப சொல்லுவாங்க ஸ்வாகண்டர் ஐ கிவ் திஸ்டு அர்த்தம் இந்த ஸ்வாகாதேவியும் அக்னி பகவானும் சேர்ந்துதான் ஒவ்வொரு யாகத்துக்கும் வர்றவங்க அந்த ஸ்வாகாதேவி தன் கணவனாகிய அக்னி பகவானுடைய இந்த மன சஞ்சலத்தை புரிந்து கொண்டாள் அவன் முகம் போகிற அவள் அவனுடைய எண்ணத்தை அறிந்து கொள்ள பழகியவள் எல்லா வீட்லயும் நடக்கிறது தான் கணவனுடைய குணம் என்னங்கறது ஒரு பத்து வருஷத்துல மனைவி புரிஞ்சுக்குவான் அவன் முகரையை பார்த்த உடனே இந்த எண்ணம் மனசுல ஓடுது அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம நாட்டு பெண்களுக்கு ரொம்பவே உண்டு இன்னும் சில பேர் உங்களுக்கு இப்ப காப்பி வேணும் இல்லையா அப்படின்னு இப்படி சொல்றேன் அப்படின்னா அதான் வாழ்ந்து தொலைஞ்சிருக்கான பதினைஞ்சு வருஷம் தெரியாதா உங்க மூஞ்சி போற போக்க போதா இப்ப காப்பி தேவைன்னு தெரியாதா எனக்கு அப்படின்னு அவ சொல்லுவா அந்த மாதிரி இந்த அக்னி பகவான் இந்த பெண்களை பார்த்து சலனம் அடைந்ததை உடனே புரிந்து கொண்டு விட்டாள் அப்ப என்ன பண்ணினா இத கேச எப்படியே விட்டுட்டோம்னா இந்த ஆளு தப்பு தப்பாக ஏதாவது காரியம் பண்ணாலும் போச்சு ஏன்னா இந்த கௌதமனு குடிசை புகுந்து அகலையை போய் கெடுத்து பிறகு சாபத்தை வாங்கி தொலைஞ்சான் இவருக்கு அந்த மாதிரி ஒரு துர்புதி வந்தா என்ன பண்றது இவருடைய ஆசை இப்பவே தீர்த்து வச்சிருக்கோம் சொல்லி இவளை என்ன பண்ணினாள் அந்த சப்தரிஷிகளுடைய மனைவிகள் போல தான் வடிவெடுத்தாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் போல் தன் கணவனோடு சேர்ந்தாள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல ஆனா வசிஷ்டனுடைய மனைவியாகிய அருந்ததியினுடைய வடிவெடுக்க போற போது அந்த வடிவெடுக்க அவளால முடியல ஏன் அப்படின்னா அருந்ததியினுடைய கற்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தங்க நமக்கு தெரியாம திருட்டுத்தனமா கூட நம்ம உருவத்தை எடுத்து இன்னொரு ஆம்பளை கூட கலக்கறத அவ அனுமதிக்காத அவளுடைய உள்ளமும் தவமும் அப்படி இருந்தது மற்ற பெண்கள்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை கொஞ்சம் வீக்கா இருந்தனால அவங்க வடிவெடுக்க முடிஞ்சது இவ வடிவெடுக்க அவளால முடியல எவ்வளவோ முயன்று பார்த்தாலும் முடியல அப்போ மறுநாள் அருந்ததியிடம் வந்து நடந்ததையெல்லாம் சொன்னான் சொல்லி அவள் என்ன பண்ணினாலா இவ்வளவு கற்புள்ள பெண்ணை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அதனால உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன் பூமியிலே இனிமேல் கல்யாணமாகிற எல்லா பெண்களும் கல்யாணமாகிற அன்னைக்கு அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பார்கள் உன்னைத்தான் பார்ப்பார்கள் அப்படி உன்னை பார்த்தால் அவர்கள் விதவையாக மாட்டார்கள் இந்த வரத்தை நான் தருகிறேன் அப்படின்னு கொடுத்தேன் கல்யாணத்தன்னைக்கு அருந்ததியை தரிசனம் செய்கிறவர்கள் விதவையாக மாட்டார்கள் என்ற வரத்தை ஸ்வாக அன்று வந்து அருந்ததிக்கு கொடுத்த அதனாலதான் இந்த காலத்து பெண்கள் எல்லாம் வந்து அம்மி மிதிக்கிறதும் அருந்ததி பாக்கிறதும் ஆனா யாரு பார்க்கல இந்த காலத்துல நாங்கெல்லாம் ராத்திரி ராத்திரி டெய்லி நட்சத்திரம் தான் பாக்குறோம் அதுல எப்படியும் ஒன்னு அருந்ததி தானே அப்படின்னுச்சும் பார்த்திருப்போம் விடுங்க இனி வாழ்க்கைப்பறம் பார்க்கத்தானே போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுதனமா பேசுறாங்க அதனுடைய விளைவுகளை அவங்க வாழ்க்கைய அனுபவிக்கிறான் எதுக்கு சொல்ல வர இந்த மாதிரி பாவனைகள் தவறுகள் குணபேதங்கள் தேவர்களிலும் உண்டு பிரம்மாவுக்கே சரஸ்வதி மேல ஆசை வந்துதானே நாலு திசையிலேயும் முகத்தை படிச்சு தன்னை சுத்துற போது நாலாவகமும் பார்க்கணும்னு நினைச்சாரே அதனால உலகனைத்தும் சொல்லுன்றேன் யாப்பார் காப்பவை பல்காலும் காமப்பகை என்று சொல்வார்கள் அப்படியாக இந்த கிண்ணறலோக ஸ்திரிகள் சூரியனுடைய ரதத்தை இழுக்கும் இந்த குதிரைகள் மீது ஆசை கொண்டார்கள் முகானி முகானி முகங்களை அந்த கிண்ணர ஸ்திரீகளுடைய முகங்களை பார்த்தார் யாரை இந்த குதிரைகள் பார்த்தன பார்த்த உடனே என்னடா ஆச்சுன்னு சூத்தே அசூயத்யபி அசூயதி அப்படின்னா சாதாரணமா பொறாமைங்கிறதுக்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல அவர் மனம் பொறாமை கோபம் வந்துருச்சு சூத்த அப்படின்னா அருணன் சூதங்கிற சொல்லு தேரோட்டின்னு பேர் அதாவது இங்கே தேரோட்டி யாரு அருணன் அருணன் இதை கண்டு கோபிக்கிறான் என்பதை அந்த குதிரைகள் புரிந்து எப்படி புரிந்து அருணன் மெல்ல குரல் கொடுக்கிறான் இந்த சேட்டை எல்லாம் வேண்டாம் ஒழுங்க போங்க அப்படின்னு குரல் கொடுக்கறான் அப்படியும் அந்த எச்சரிக்கையை மீறி அவர்கள் என்ன செய்கிறார்கள் தேரோட்டி ஆகிய அருணனுடைய அசூயத்தி கோபத்தை கண்டும் கூட ஈஷத் ஜடகதிஷத் அப்படின்னா மெல்ல அப்பீஷத் ஸ்லோகம் இருக்கு அதை நான் பிரிச்சு பிரிச்சு சொல்றேன் ஈஷத்னா மெல்ல ஜடகதி ஜடகதி அப்படின்னா ஜடம் என்பது உயிரோட்டம் இல்லாதத ஜடம்னு சொல்றது சாதாரணமா பிறரை ஏசுற போது இந்த ஜடம் ஜடம் உனக்கு மண்டையில கொஞ்சமாவது மூளை இருக்கா எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் ஏற மாட்டேங்குது ஜடம் அப்படின்னா உயிர் இல்லாததுன்னு அர்த்தம் ஒரு செத்த பணத்தை எதிரில நாற்காலி போட்டு உக்கார வச்சு வாயை துணியால் கட்டி என்ன போல ஒருத்தன் மூணு மணி நேரம் உபநியாசம் பண்ணா அதனால என்ன பிரயோஜனம் அது கேட்க போகுதா கேட்க போறது இல்லை அதனால சில மாணவர்கள் ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கும் போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு மணி நேரம் கழித்து ஒரு தத்து பத்தின்னு ஒரு கேள்வியை கேட்பான் அந்த கேள்வியை கேட்டவொடனே வாதியாருக்கு நாண்டு கலாம் போல இருக்கும் ஏண்டா இப்ப நான் அவரை பதை பத்தி நடத்தலையாடா ஆஸ்திரேலியாவை பத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் பூகோளம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் பாட்டனி கேள்வி கேட்கிறியடா அப்படின்னு இல்லையா அவரேன்னு நம்ம சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு அப்ப பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்றான் சார் ஆஸ்திரேலியாவுக்கு முத முதன்னு போனவர் யாருங்கறத பத்தி சொன்னீங்க இல்ல அவரேதான் இதையும் செய்தார்னு சொன்னீங்கல்ல அவரேங்கறத அவரேன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் அந்த ஒரு வினாடி தான் அவன் கண்ணு முடிச்சு பார்த்தான் மீதியெல்லாம் வந்து உள் தூக்கும் அவனுக்கு இந்த மாதிரி நடந்து கொள்கிறவரை பார்த்த ஆசிரியர் என்ன வயிறாருன்னா ஜடம்னு வயிறு ஜடம்னா உயிரோட்டம் இல்லாது பாக்குறதுக்கு உயிருள்ள மனுஷங்க மாதிரி எதிர உக்காந்து ஆனா லெக்சர் முடிஞ்ச பிறகு அவங்க கிட்ட பேசி பாத்தீங்கன்னா அவங்க உயிர் வந்து இங்கே இல்லை அப்படின்னு தெரியும் அப்ப உயிரோட்டம் இல்லாத ஜடகதி என்றால் உயிரோட்டம் இல்லாத நடை அதாவது மெல்ல நடக்கக்கூடிய நடை இது களைப்பினால் அல்ல இந்த குதிரைகள் களைத்துவிடவில்லை அவைகள் களைக்கவில்லை என்பது அருணனுக்கு நன்றாகவே தெரியும் இந்த குதிரைகளை பத்தி இந்த ஜுவாலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க குதிரைகள் வந்து தூங்கும் கூட நின்றுட்டு தான் தோங்கம்மா அது மட்டும் இல்ல நிக்கிறதுல நாள் கணக்குல நிக்க கூடிய ஒரே விலங்கு குதிரை தான் நீங்க படுக்கிறதுக்கு நல்ல இடம் பண்ணி கொடுத்து காலை வாரி விட்டா கூட விசுக்கு நிந்திரிச்சு அவ்வளவு இந்த கழுதையும் குதிரை ஃபேமிலி தான் ஒரே ஃபேமிலியோ அதே மாதிரி கழுதையும் குதிரையும் ஒரே ஃபேமிலி தான் இந்த கழுதைகளை பத்தி அப்படிதான் சொல்றாங்க எவ்வளவு தூரமானாலும் நடக்கும் எவ்வளவு பாரமானாலும் சுமக்கும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்த பிறகு ஐயோ களைப்பா இருக்குதேன்னு சொல்லி நீங்க அவத்து விட்டீங்கன்னா அப்புறம் நிக்கத்தான் செய்யும் குட்டிச்சோ ஒரு பக்கமா போய் நிக்கும் அதுக்கு நிக்கிறது தான் ரெஸ்ட் அதனால தான் அது கால்கள் அவ்வளவு வலிமை இருக்கிறதுனால கழுதிக்கு கோபம் வந்தா அது காலாலதான் கரை தேடி அடிக்கும் உதைக்கும் சொல்லுவாங்க கழுதிக்கு பின்பக்கமா போய் நிக்காதே அப்படின்னு சொல்றாங்கல்ல காலில் அவ்வளவு வலு இருக்கு அதனால இந்த குதிரைகளுக்கு நெடுந்தூரம் சென்றதுனாலே களைப்பு வந்து என்று மட்டும் சொல்ல இந்த குதிரைகளை பத்தி சொல்லும் போது நலவெண் பார் ஒரு பாட்டு பார்க்கிறோமில்ல மேலாடை வீழ்ந்தது எடுவென்றான் அவ்வளவில் காதம் நடந்ததே அப்படிங்கிற அவன் ராஜா ரித்துபருணன் உட்கார்ந்து இருக்கிறான் தேர்ல நிலமகாராஜன் தேர்வட்டியா ஓட்டுறானா அந்த காலத்துல ராஜா சட்ட போடுறது கிடையாது மேலே துண்டு வச்சிருப்பாங்க அந்த குதிரை என்ன வேகமா போகுதுன்னா அடிக்கிற காத்துல மேல இந்த துண்டு கீழே விழுந்துருச்சான் டே டே டே துண்டு விழுந்துருச்சுடா கொஞ்சம் வண்டி நிறுத்தடா எடுக்கணும்னு சொன்னா இவன் அந்த சென்டென்ஸு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நாலு ஆறு காதம் நாலு இட்டு ஆறு இருபத்தி நாலு ஒரு காதங்கிறது சில பேர் மூன்று மைலுங்கிறாங்க சில பேர் ஒன்பது மைலுங்கிறாங்க அவ்வளவு ஃபாஸ்டா போகுதான் அந்த காலத்துல அவ்வளவு தூரமா அஸ்வ அசுவந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரமானது அஸ்வினி தேவர்களுக்கு ஓட்டுற போது பூந்துரும் அதுக்கப்புறம் சக்தியினாலே அந்த குதிரை வந்து நுரத்தள்ளாது களைப்படையாது மணிக்கணக்கா ஓடும் சும்மா ஜெட் ஸ்பீட்ல போகும் ராக்கெட் மாதிரி போகும் அந்த மந்திரம் அவனுக்கு சித்தியா இருந்தது நடமகாராஜனுக்கு சித்தியாயிருந்தது அப்படி மணிக்கணக்கா அதாவது அந்த காலத்துல பூமியை இவர்கள் அழுந்திருந்தார்கள் இப்ப நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணுக்கு மேல யூஸ் பண்றது இல்லை ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அதோடு நிறுத்திக்கிறோம் ஆனா அந்த காலத்திலே நிறைய தூரத்தை எல்லாம் சூரிய ரதத்தின் போகும் தூரத்தை எல்லாம் அழந்து பின்னால வேற ஸ்லோகங்கள்லாம் இருக்கு அதுல ஒரு பயனுள்ள ஒரு விஷயம் உங்களுக்கு என்னன்னா எண்ணிக்கை சாதாரணமா ஒரு கோடி வரைக்கும் நமக்கு தெரியும் ஒரு கோடிக்கு அப்புறம் நம்பர் எப்படி வருதுன்னா பத்து கோடி சேர்ந்தது ஒரு அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் பத்து கோடி சேர்ந்தா அதுக்கு ஒரு அற்புதம்னு பெயரு பத்து அற்புதம் சேர்ந்தா ஒரு நிகர்புதம் பத்து நிகர்புதம் சேர்ந்த ஒரு கும்பம் பத்து கும்பம் சேர்ந்தா ஒரு கணம் பத்து கணம் சேர்ந்தா ஒரு கற்பம் பத்து கற்பம் சேர்ந்தா ஒரு நிகர்பம் பத்து நிகர்ப்பம் சேர்ந்தா ஒரு பதுமம் பத்து பதுமம் சேர்ந்தா ஒரு சங்கம் பத்து சங்கம் சேர்ந்தா ஒரு வெள்ளம் ராமாயணத்துல ராமனுக்கு உதவி செய்த குரங்குகளுடைய எண்ணிக்கை எழுபது வெள்ளம் இதுல பாருங்க பத்து சங்கம் சேர்ந்தா ஒரு வெள்ளம் பத்து சங்கத்துக்கு வர்றதுக்கு எத்தனை சைவர் போட வேண்டியது பாருங்க கூப்பிட்டே வருணும் அப்புறம் அதுக்கு மேல இருக்கு பத்து வெள்ளம் சேர்ந்தா ஒரு அந்நியம் பத்து அந்நியம் சேர்ந்தா ஒரு அர்த்தம் பத்து அர்த்தம் சேர்ந்தா ஒரு பரார்த்தம் பத்து பரார்த்தம் சேர்ந்தா ஒரு பூரியம் இந்த பூரியத்துக்கு மேல இருக்கு மகாயுகம் முக்கோடி அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க முடிவில்லாம சொல்லிட்டே போறாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு நம்பருக்கு என்ன தேவைப்பாடு அப்படின்னா குபேரனுடைய செல்வத்தின் தொகை இவ்வளவு என்றெல்லாம் கணக்கு கொடுத்திருக்கிறார்கள் வேதங்கள் அப்படிலாம் இருக்கு அதே மாதிரி பெரிய பணக்கார ராஜாக்கள் ராஜசூ யாகம் பண்ணினான் யுதிஷ்டிரன் அந்த யாகம் பண்ணின போது எல்லா சிற்றரசர்களும் அவனுக்கு அடங்கின அரசர்கள்லாம் வந்து கப்பம் கட்டினார்கள் அப்படி கப்பம் கட்டும் பொற்காசுகளை மலைமலையாக குவித்தார்கள் அப்போ ஒவ்வொரு தேசத்து ராஜாவும் எவ்வளவு கொடுத்தாங்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றாங்க இதுவும் அவ்வளவு கொடுத்தான் இவ்வளவு கொடுத்தான்னு சொல்லி அதெல்லாம் படிச்சு நமக்கு ஒண்ணுமே புரியாது கிரீக் அண்ட் லேட்டின் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த காலத்து மக்களுக்கு இந்த நியூமரிக்கல் நேம்ஸ் எல்லாம் தெரியும் அதனால ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இப்ப நமக்கு வந்து ஒரு நூறு கோடி அப்படின்னா புரியுது ஆயிரம் லட்சம் கோடினா எதோ நினைச்சு பார்க்க முடியுது அவ்வளவுதான் அதுக்கு மேலே சொன்னால் ஒண்ணுமே புரியாது தலை சுத்துது யாருக்கும் இதெல்லாம் தேவை வேண்டாம் அப்படின்னு சொல்லு இந்த சூரிய ரத ரதமானது எவ்வளவு தூரம் போகுது குதிரைகளுடைய வேகம் என்ன அப்படிங்கறதெல்லாம் கணக்காக அளந்தெடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவு தூரமும் அது களைப்படையாமல் செல்கிறதாம் சூத்தே அசூய்சபி ஈஷத் ஜடகதி வகதாம் வகதாம்னா இழுத்துக்கிட்டு போறதுக்குல அதுதான் வகதாம் கந்தராக வலத்பிஹி கந்தராகா அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம் கழுத்து அப்படி திரும்புது குதிரை கழுத்து பார்த்துருப்பீங்க நம்ம கழுத்து மாதிரி சும்மா சின்னதில்லை குதிரை தலைக்கும் குதிரையினுடைய முன்னங்கால் எலும்பு ஜாயிண்ட்டுக்கும் இடையில நிறைய தூரம் இருக்கும் முத முதன் குதிரை குதிரை ஓட்ட படிக்கிறவங்க எல்லாம் பயந்து போய் குதிரை மேலே படுத்து குதிரை கழுக தான் கட்டி பிடிச்சிக்குவாங்க குதிரை விழுந்தா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த குதிரை நம்ம ஓடும் குதிரை கழுத்து ரொம்ப நீளமானது அதனால இப்படி திரும்பி பார்க்குற போது அந்த கழுத்தில் சேர்ந்து திரும்புது கந்தரா அர்தைகி பாதி திரும்புதான் யாருக்குமே முன்னூத்தி அறுபது டிகிரி திரும்ப முடியாது ஆந்த ஒண்ணுதான் சொல்றாங்க அது வந்து நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் புத்தகத்தில் நான் படிச்சிருக்கிறேன் பொழுது முடிஞ்சா அப்படிதான் ஆனா இந்த குதிரைகள்லாம் பாதி திரும்பி பார்க்கும் அதான் கந்தரா அர்த்தி பாதி கழுத்தை திரும்புகிறேன் அப்ப பாதி கழுத்தை திரும்பி பார்க்குதுன்னு சொன்னா அங்க டிசிப்ளின் இல்ல இன்னைக்கு வந்து நாம உருப்படியா போய் சேர்ந்த அவளைதான் சேர முடியாது என்று அருணனுக்கு கோபம் வந்துருச்சு உரிய நேரத்திலே சூரியன் இந்த இடத்துல இருக்கணும் இப்ப வைகை எக்ஸ்பிரஸ் வந்து இத்தனை மணிக்கு பெறப்படுது மெட்ராஸ்ல இருக்கணும் இத்தனை மணிக்கு பாண்டியில் இருக்கணும் மதுரையில் அது லேட் ஆகிட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அதனால அருணனுக்கு கோபம் வருது இது நடக்கிறது ஒண்ணும் சரிபடாது சில பேர் வியாபாரம் பண்ணுவாங்க எக்கச்சக்கமா அள்ளிட்டு போயிட்டு இருக்கு வந்து அவன் கடன் சொல்லுவான் நம்பகமான பாட்டியை மாறி தோணும் ஆனா கடைசியில கடன் திரும்பி வராது சரி காந்தி கணக்கு யோசிக்கிறது காந்தி கணக்கு வாங்கின கணக்கு ஒருத்தன் ஏமாத்தனா காந்தி தலையில போய் பழிய போடுறாங்களே அவரு யாரும் இப்படி ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பெரியவங்க என்ன சொல்றாங்க இந்த காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் பண்ணார் இல்லையா அப்ப தண்டி என்ற ஊரிலேயே அவர் வந்து உப்பு அழினார் அள்ள கூடாதுங்கிற சட்டத்தை மீறி அழினார் அப்போ என்ன சொன்னாங்கன்னா தேசமெங்கும் உள்ள தேசபக்தர்கள் எல்லாம் தண்டி யாத்திரையில கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே இந்தியாவுடைய பல்வேறு ஊர்களில் இருந்தும் தேச பக்தர்கள் நோக்கி போனார்கள் அப்படி போறபோது அவர்கள் கதன் அணிந்து அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் வந்து காந்தியவாதிகள் தெரியும் அப்போ சாலை ஓரங்கள்ல இருந்த ஹோட்டல் ஓனர்ஸ் அதாவது உணவகங்களினுடைய முதலாளிகள் இப்படி கூட்டங்களை பார்த்தா உள்ளவங்களா இருந்தாங்க வற்புறுத்தி கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவர்களை உபசரித்து அனுப்புவார்களாம் இவங்க நாங்க மொத்தம் பதினைஞ்சு பேர் சாப்பிட்டுருக்கோம் எவ்வளவு பில்லுன்னு சொல்லுங்கன்னா ஐயோ உங்ககிட்ட நான் பணம் வாங்கினா ஆண்டவன் என்ன மன்னிக்க மாட்டான் நீங்க நாட்டுக்காக பாடுபடுறீங்க இதெல்லாம் நாங்க காந்தி கணக்குன்னு எழுதிக்கிறோம் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டல்ல சாப்பாடு போட்டுட்டு காசு வாங்காதவங்க ஏன்னா அவங்க வரவு செலவு கணக்கு எழுதுறாங்கல்ல எல்லா வியாபாரியும் வரவு செலவு கணக்கு எழுதுவான் அன்னைக்கு எத்தனை இட்லி வித்திருக்கு எத்தனை பஜ்ஜி வித்திருக்கு எத்தனை போண்டா வித்திருக்கு செலவு எவ்வளவு வரவெளவுன்னு அப்ப காந்தி கணக்குன்னு எழுதிட்டா ஓஹோ இது அப்படி போனது போல் இருக்கு அவ்வளவு காசு மிஸ்ஸிங்கா இருக்கும் அப்படின்னு கணக்கு பாக்குறதுக்காக காந்தி கணக்குன்னு எழுதுவாங்க ஆக காந்தி பாட்டுக்கு அப்பாவியா அங்க தண்டியில இருக்கிறாரு இங்க வழிநடுவா அவருக்கு என்ன பேர் கிடைக்குறானா காந்தி கணக்கு காந்தி கணக்குன்னு எல்லா ஹோட்டல்லையும் காந்தி கணக்கு எழுதி விட்டாங்க அதுல என்ன ஆச்சு பின்னால வந்தவங்கல காசு வராத சமாச்சாரத்துக்கெல்லாம் காந்தி கணக்கு அப்படின்னு அது கொஞ்சம் மாறி போயிச்சு தடம் மாறி போயிடுச்சு இப்ப ரொம்ப போது கொச்சையாகி நான் ஒருத்தனை கடன் கொடுத்து அவன் திருப்பி கொடுக்கலான் போச்சு அது காந்தி கணக்கு தான் போ அப்படின்றான் அது சில சில பேர் சினிமா தியேட்டர்ல உக்காந்துட்டு திரும்பி வரும்போது ஐயோ நான் வந்து ஹேண்ட்பாக மறந்துட்டேங்க அப்படின்னு திருவிட்டு உள்ள போய் ஓடி பார்த்தா அது வரைக்கும் நம்ம நாட்டுல அதுக்குள்ள வேற எவன் கிடைச்சல கிளம்பிட்டான் போச்சு அது காந்தி கணக்கு தான் அப்படின்றான் திருநா கூட காந்தி கணக்குன்னு பேராய் போச்சு இப்போ இவர் வந்து அருணன் என்ற தேரோட்டி இன்னைக்கு நாம ஒழுங்கா சேர்ந்தா போலதான் ஊர் போய் சேர்ந்தா என்று தன்னுடைய லட்சியத்திலே நழுவியவராய் ஆவோம் என்று அவர் கவலைப்படுறார் காந்தி கணக்கு மாதிரி கந்தர்தைஹி வலத்பிகி வலத்பிகின்ன திரும்புதல் கழுத்தை அப்படி திருப்பி பாக்கிறது ரொம்ப ஆசையாக நம்முடைய நோக்கத்தை விட்டு வேற ஒரு நோக்கத்திலே திரும்பி பார்க்கிற போது அதுக்கு வல என்ற சொல்ல யூஸ் பண்ணுவார்கள் வலத்பிகி இந்த குதிரைகள் உலகத்திலே யாரும் அடையாத ஒரு பெரும் பதவியை அடைந்திருக்கிறார்கள் ரதத்தை இழுக்கக்கூடிய உன்னதமான பணி இவ்வளவு உயர்ந்து உத்தியோகம் கிடைச்சிருக்கு ஆனா செய்யற காரியம் என்னடான் பெண்களை பார்ப்பதற்காக கடமையை மறந்து வேகத்தை குறைக்கிறார்கள் கழுத்தை திருப்புகிறார்கள் பார்வை எங்கோ போகிறது அப்போ பதவி என்ன உங்களுக்கு பெயர் என்ன நீங்க நடந்துக்கிற விதம் என்ன இதை பார்க்கிற போது அருணனுக்கு கோவம் வருது நாளைக்கு லேட்டா போய் சேர்ந்துட்டா பகவான் வந்து குதிரைகளை கேட்க மாட்டான் அருணனை தான் கேட்பான் நீ தான தேரோட்டி நீ இல்ல பார்த்து எழுத்துட்டு வரணும் அவங்க என்ன சொல்றது குதிரை அப்படித்தான் வேடிக்கை பாக்கும் சொல்லுவாங்க நமக்கு இல்ல போயிடும் பெரிய அவமானம் பசங்க எல்லாம் சேர்ந்து ஓய்வோன்னு கத்துனா ஹெட்மாஸ்டர் பசங்க சொல்ல மாட்டாரு வாதியாரை கூப்பிடப்பா அப்படின்னு வாதியாரதான் பிடிச்சு எடுப்போம் அந்த வாத்தியாரத்தை என்னப்பா ஒரு கிளாஸ் கூட மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஜோக் சொல்லுவாங்க ஒரு வகுப்பறை ரொம்ப கஜா சத்தம் பதிச்சா ஹெட்மாஸ்டர் பொறுக்க முடியாம வந்தாரான் பார்த்தா வாதியாரைக்கான பசங்க தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கண்ணா அதில் கொஞ்சம் அதிகமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பையன் கொஞ்சம் அவங்க ஒவ்வொரு கிளாஸும் ரெண்டு ரெண்டு வருஷம் உட்காந்து படிச்சிருப்பான் போல் இருக்கு கொஞ்சம் உயரமா இருந்தான் அவனை பிடிச்சி கிழிச்சிட்டு வந்து வெளியே போயிடே முழங்கால் போடுறேன் அப்படின்னு வெளியே போக வச்சுட்டார் போக வச்ச உடனே ஏன்னா ஏன்னா அப்படி கத்துறீங்க உங்கள் வாதியார் எங்கடானா நீங்கள் வெளியே தெளிந்தீங்களே அவர் சார் வாதியியார் அப்படின்னா அவன் அப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு புதுசாக வாதியாரில் சேர்ந்திருக்கான் வாதியாருக்கும் மாணவருக்கும் வித்தியாசமே தெரியல இருக்கிற லெவலில் அப்படி ஆசிரியரை தான் அவ கண்டிப்பார்கள் ஏன்னா மாணவர்களுக்கு பொறுப்பு ஆசிரியர் தான் அது மாதிரி குதிரைகள் தாமதித்தால் பகவான் யாரை கோபிப்பான்னா குதிரைகளை கோபிக்க மாட்டான் சாரதியை தான் கோபிப்பான் அதனால இந்த அருணன் கோபப்படுகிறார் ஒரு புது கவிதை பார்த்தேன் வீட்டின் பெயர் அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் வீட்டின் பெயர் அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் அது மாதிரி இவங்க வந்து பாக்குற வேலை என்னடா எடுக்கிறாங்களாம் உன்னதமான வேலை ஆனா என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா தேவஸ்திரீகளை பார்த்து கண்ணடித்து கொண்டிருக்கிறார்கள் இது நல்லா இருக்குதா என்று அவருக்கு கோபம் வந்துருச்சு அதான் சூத்தே அசூயத்தி ஈஷத் ஜடகதி வகத்தாம் நான் வந்து ஒவ்வொரு வாரத்தையா பிரிச்சு பிரிச்சு வாசிக்கிறேன் ஏன்னா உங்க க இருக்கிற சுலோகங்கள்லாம் சமுக்தாட்சரமாக அது வந்து சந்தியோடு போட்டுருக்கு என்னடா இவரு மாதிரி வாசிக்கிற புத்தக நினைக்காதீங்க வார்த்தை இருக்குதே அது வந்து எங்க போய் சேரும் அதே சென்டென்ஸ்ல ஹேசித்தம்னு இருக்கு பாருங்க அதாவது வக சமம் அசமகரையர் அந்த கணிப்பு குதிரையுடைய கணிப்பை ஹேசித்தம்னு சொல்றது வாகனம் அப்படிங்கிறார் வாக வக வகதி அப்படின்னா இழுக்கிறது சுமக்கிறது கொண்டு செல்லுகிறதுன்னு அர்த்தம் வாகனம் அப்படிங்கிற சொல்லு இதிலிருந்துதான் வருது பெருமாளுக்கு திருவிதி உலாவுக்கு என்று வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள் குதிரை வாகனம் யான வாகனம் என்ற இப்படி எல்லா விலங்குகளையும் வாகனமாக்க முடியாது பெருமாளுக்கு இன்னின்னு தான் உகந்த வாகனம்னு ஒரு கணக்கு இருக்கு சாஸ்திரம் அப்படி சொல்லி இருக்கு இப்ப ஓனா இருக்கு கழுதை இருக்கு இதெல்லாம் வந்து பெருமாளுக்கு வாகனம்னு சொல்றது இல்லை ஒருவேளை துஷ்ட தெய்வங்களுக்கு அவை வாகனமாகுமோ என்னமோ தெரியாது பெருமாளுக்கு உகந்த வாகனமாக அன்ன வாகனம் குதிரை வாகனம் கஜ வாகனம் சொல்றது உண்டு இதெல்லாம் வந்து உத்தமமான வாகனங்களாக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது நீங்கள் நிஜ வாழ்க்கையில் பார்த்தா கூட இந்த வாகனங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த இலக்கணங்கள் உள்ளவைகளாக இருக்கும் இப்போ அன்ன வாகனம்னு எடுத்துக்கோங்க அன்னம் என்பது பெருமாளுடைய அவதாரங்களில் ஒன்று ஹம்சாவதாரம் ஹம்சரூபியாக இருந்து பெருமாள் வந்து பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசிச்சிருக்கிறார் மானசோரோவரிலே அம்சங்கள் நீந்துகின்றன அம்சம் என்பது பாலையும் நீரையும் பிரித்தெறியக்கூடிய ஆற்றல் உள்ளது ரொம்ப தெய்வீகமான ஒரு பறவை அந்த வாகனமா வைத்துக் அதே மாதிரி கஜ வாகனம் யானை வாகனம் யானையை ரொம்ப ஒரு தெய்வீகமான விலங்காக இந்து மகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது பற்றி சாஸ்திரங்கள்ல நிறைய சொல்லியிருக்குது கஜ பரீட்சை ஒரு தனி சாஸ்திரமே இருக்கு யானைக்கு மற்ற பிராணிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்புத்தன்மை என்னன்னா ஒரு ஆயுளுக்குள்ளே ஒரு யானைக்கு ஆறு முறை பல் விழுந்து முளைக்கும் மூன்று மைல் தொலைவில் தண்ணீரை இங்கிருந்தே மோப்பசக்தியினால் உணரக்கூடிய ஆற்றல் யானைக்கு உண்டு அவ்வளவு பெரிய சரீரத்தை தூக்கிக்கிட்டு யானை ஓடணும்னு நினைச்சதுன்னா நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா யானையின் ஓட்டவேகம் மனிதனுடைய ஓட்ட வேகத்தை விட அதிகம் நாம நினைக்கிறோம் யானை வந்து ரொம்ப பெரிய உருவமா இருக்கிறதுனால நம்ம அதால துரத்தை பிடிக்க முடியாதுன்னு மதம் கொண்ட யானை ஓடி நம்ம துரத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னா நிச்சயமா நம்ம நசுக்கிடும் நம்மளால அந்த அளவு ஓட முடியாது அடுத்து இந்த கஜசாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா யானையனுடைய காலடி தடத்தின் குறுக்கெளவை கணக்கிட்டு அதை ஆறால் பெருக்கினால் அதுதான் யானையினுடைய உயரம் யானையனுடைய உடலை பற்றி பெரியவங்க பண்ணிருக்கிற ஆராய்ச்சி காலடி தடத்தினுடைய குறுக்கெளவை கணக்கு பார்க்கணும் அதை ஆறு நாளை பெருக்கினா ஒரு யானையினுடைய உயரம் கரெக்டாக அவ்வளோதா இருக்கும் இப்படி பகவானுடைய படைப்பில் ரொம்ப அற்புதமான விலங்குகள் இது வந்து சாத்விகமானது சைவ உணவு தான் அசைவம் சாப்பிட்றது இல்லை மிகுந்த அறிவு எல்லா கோவில்களிலேயும் யானையை வாகனமாக வைத்திருக்கிறார்கள் அதுபோல இங்கே வந்து குதிரைகள் சூரியனுடைய ரதத்துக்கு வாகனங்களா இழுக்கக்கூடிய விலங்குகளாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த குதிரைகள் சாதாரண மணிகலோக விலங்குகள் இல்ல எல்லாம் தெய்வலோக தேவர்கள் குதிரையினுடைய கனைப்பு தெய்வீகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா பகவான் வந்து ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்தபோது குதிரை வடிவில் இருந்துதான் அவர் வேதங்களை எல்லாம் சொன்னார் ஹயஹ அப்படின்னாலே ஒரு பீஜம் என்று கருதப்படுகிறது ஹயகிரீவருடைய பீஜ மந்திரங்கள்ல குதிரையினுடைய கணைப்பெல்லாம் மந்திரமாகவே சொல்லியிருக்கிறார்கள் குதிரையுடைய கனைப்பு பல சாஸ்திரங்களை எடுத்துச் சொல்லும் விலங்குகளுடைய பாஷைகளை அறிந்த ஞானிகள் குதிரையினுடைய கணைப்புக்கு தனி ஸ்தானம் கொடுத்திருக்கிறார்கள் அஸ்வகோஷன் ஒருத்தர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க குதிரையினுடைய ஞானத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தருகிறது அந்த கதை இங்க சொல்ற வாகனம் ஹேஷித்தம் குதிரைகளுடைய அந்த கணைப்பானது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குதிரைகள் யாருடைய வாகனங்கள் என்றால் அசமஹரே அப்படின்னா அசமஹரி அதாவது அன் ஈக்குவல் அசமம் என்றால் அன் ஈக்குவல் அன் ஈவன் வாழ்க்கை மேடு நிறைந்தது வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களை சமப்படுத்துகிறவன் அப்படிப்பட்ட ஹரி அசமஹரி சூரியனுக்கு அப்படி ஒரு பேருண்டு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான ஜாதகம் உள்ளவனுக்கும் நல்ல காலம்னு ஒன்னு இருக்கும் கெட்ட காலம்னு ஒன்னு இருக்கும் ரகுவம் ராஜாக்களை தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் என்று சரித்திரம் சொல்லுது ஆனா அவர்களே திலீபன் ஆகட்டும் ஹரிச்சந்திரன் ஆகட்டும் யக்ஷுவாகட்டும் ஆகட்டும் ஏன் ராமச்சந்திரமூர்த்தி முதற் கொண்டு சில ஆண்டு காலம் ஒரு கஷ்ட திசையை அனுபவித்துத்தான் அவர்கள் வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் எல்லார் ஜாதகத்திலையும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் மூணு இடம் இன்னும் சொல்ல போனா உபச்சயஸ்தானம் மூணாம் ஸ்தானம் கூட ஓரளவு கேட்ட படங்களை தரக்கூடியதுதான் இந்த ஆறு எட்டு பனிரெண்டு இவற்றிலேயே நாம் வந்து இம்ப்ரூசன்மெண்ட் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறது உடல் நலிவு நோய் வர்றது கடன் தொல்லை அனாவசியமான அரசாங்க தொந்தரவுகள் கைகால் ஊனமாகிறது தேவையில்லாத தொந்தரவு உபதிரவங்கள் சண்ட சச்சரவுகள் வாய் சண்டை ஒம்புச்செண்டை கைச்செண்டை இவை எல்லாவற்றையும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான் ஜாதகத்துல ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மூன்று இடங்களும் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலிக்கும் ஏதோ ஓரளவாவது கெட்ட பலனை அதனால மேடு பள்ளம் என்ற இரண்டு விதமான பிரிவினையும் சூரிய பகவான் கவனிச்சு என்ன பண்றான் ஒரு சமத்துவமாக ஒரு சமமான பாதையாக கொண்டு போதும் பகவானுடைய கருணை இருக்குமானா என்ன பண்ணுவா ஒரு புண்ணியமான தசாபுக்தி இருக்கிறது இல்லையா அந்த காலத்தினுடைய புண்ணியத்தை ஓரளவு எடுத்து ரொம்ப கஷ்டமான தசைக்கு கொஞ்சம் அதை டிரான்ஸ்பர் பண்ணி இதனுடைய கஷ்டம் குறையும்படி பண்ணி ஏற குறைய சமமான பாதையாக பகவான் கொண்டு போவது ஜாதகத்துல சொல்லுவாங்க ரெண்டு கிரகம் பரஸ்பர திருஷ்டி ஒன்னு ஒன்னு பாத்துக்குது அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தசாபுக்தி ரொம்ப ஓகோன்னு இருந்ததுன்னா இன்னொரு கிரகத்துடைய தசாபுக்தி ரொம்ப சாதாரணமா இருக்கும் மதியமா இருக்கும் இல்லாட்டி சமயத்துல கஷ்டமா கூட இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ நாலாம் இடத்துல வியாழன் இருக்குது பத்தாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னு சொன்னா வியாழனும் சனியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இப்போ இதுல வியாழ தசை ரொம்ப நல்லா ஓகோன்னு இருந்துச்சுன்னா சனி தசை மத்திய கஷ்டமா இருக்கும் இல்ல வியாழ தசை மத்தியமும் இருக்குமானா சனி தசை ரொம்ப ஓகோன்னு இருக்கும் அப்போ அசமமாய் இருப்பதை மேடுபள்ளமாயிருப்பதை சமத்துவப்படுத்துவது பகவானுடைய கிருபை பகவான்கிட்ட வேண்டுகிறவங்கிட்டதான் அதை அவன் செய்வான் எல்லாருக்கும் செய்ய மாட்டான் மற்றவங்களுக்கு அவன் ஜாதக போல ஜாதகத்தை நடக்கணும்னு விட்டுருவான் அப்படி அசமங்களை மேடு பள்ளங்களை சரியாக்கூடியவன் என்று சூரியனுக்கு ஒரு பேரு அந்த அசமஹரேகே அந்த சூரியனுடைய குதிரைகளுடைய குதிரைகளே அயக்ரீபத்திலே வைக்கப்பட்டு மதிக்கப்படுகின்றன சூரியனுடைய ரதத்தைச் சேர்ந்த குதிரைகள்னா அத நம்ம கேட்கவே வேணாம் அசமஹரேகே ஹேஷிதம் அப்படிங்கிறார் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தாத் அப்படிங்கிறார் எஸ்யதாத் என்றால் சாதாரணமா எஸ்ய என்றால் நீக்குதல் போக்குதல் எதை போக்குதல் உங்களுடைய கல்மசானிகள் கல்மஷம் என்றால் பாவங்கள் மங்களங்கள் பெருக தீமைகள் விலக வேண்டுமா இப்ப மகாவீரர் சொல்றமே வர்த்தமானர் இந்த வர்த்தமானனுங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா வர்த்தமானனுடைய தாயார் திரிசலாதேவி அந்த வர்த்தமானனை கருத்தாங்கிய போது அந்த பத்து மாதமும் வர்த்தமானருடைய தந்தையாகிய சித்தார்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்தாராம் அவர் நாட்டில் செழிப்பு இயற்கை அமைதியடைந்தது மக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் அதனால அவர் என்ன பண்ணார் இந்த குழந்தை கருவல வந்ததிலிருந்து எல்லாம் நல்லதான் நடக்கிறதுனால இந்த குழந்தைக்கு அபிவிருத்தி என்று பொருள் தரக்கூடிய ஒரு நாமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வர்த்தமானன் வைச்சார் வர்த்தகத்தே வர்த்தகதி அப்படிதான் வளர்கிறதுன்னு அர்த்தம் வர்தமானன் என்றால் நாளுக்கு நாள் வளர்கிறது அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நாளுக்கு நாள் வளர வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் அது எப்போ அமையும் அப்படின்னு சொன்ன சாதாரணமா அதிர்ஷ்டமானது செல்வத்தை தான் கொடுக்கும் ஆனா அந்த செல்வத்தை வைத்து பிழைக்க வேண்டும் புத்திசாலித்தனமா ஊதாரித்தனம் பிழைக்க வேண்டும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முட்டாள்கூட பணம் சம்பாதிப்பான் சிக்கனத்தின் திடீர்னு வச்சு பாதுகாக்கிறது எப்படி ஒரு கலையோ அதே போல பணத்தை சேமிப்பது ஒரு கலை அந்த கலை வந்து யாருக்கு வரும்னா ஸ்ரீதேவியினுடைய அருள் பெற்றவர்களுக்கு தான் வரும் பாதுகாக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஒரு புஸ்தகத்தை வாங்கிடலாம் ஆனால் அந்த புத்தகத்தை செல்லரிச்சு போகாமல் பூச்சி எரிச்சு போகாமல் வீட்டில் வச்சு பத்திரப்படுத்துறது தான் பெரிய விஷயம் இப்போ தஞ்சாவூர் சரபோஜி மஹால் இருக்கு அந்த மகாலில் அறுபதினாயிரம் புத்தகங்கள் எங்குமே கிடைக்காத புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள் இருபத்தையாயிரம் ஓலைச்சுவடிகளை வைத்திருக்கிறார்கள் அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்க படுற பாடு இந்த சரபோஜி மகாராஜா தான் என்ன சொல்றாங்க அதோடு சூடக்கட்டிய போட்டு துணியில கட்டி இந்த மரபீரோக்கள்ல வச்சா அந்த பூச்சி எந்த பூச்சியும் வராது புஸ்தகங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாதான் பொதுவாக பட்டு துணி பருத்தி துணி இவற்றுக்குள்ள புஸ்தகங்களையோ ஓலைச்சுவடிகளையோ கட்டி வச்சா அந்த பூச்சி மற்ற பூச்சியெல்லாம் வராது நீங்க கவனிச்சு பார்க்கலாம் அந்த காலத்து முன்னோர்கள் பானைகளுக்குள்ளே ஓலைச்சு கொடிகளை போட்டு வைத்திருப்பார்கள் அந்த ஓலைச்சி கொடியெல்லாம் பெரும்பாலும் ஒரு பட்டு சேலையினுடைய ஒரு பகுதியினாலே சுற்றப்பட்டிருக்கும் அல்லது சுத்தமான பருத்தி துணியினாலே சுற்றப்பட்டிருக்கும் இந்த காலத்துல நாம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஃபேப்ரிக்ஸ் இருக்குதே இதெல்லாம் வந்து பூச்சியை ஆகர்ஷிக்க இது அழிவுக்கு காரணமான துணிகள பட்டு துணிக்கும் பருத்தி துணிக்கும் அந்த ஒரு சக்தி இருக்கு இந்த வசம்பு கரிஞ்சீரகம் மிளகு கிராம்பு பட்டை இவற்றை பொடி செய்து அதோட சூடக்கட்டிய போட்டு வச்சா இந்த நூல்களும் ஏட்டுச்சுவடிகளும் பாதுகாக்கப்படலாம் இப்போ நம்ம விஞ்ஞான காலத்துல கண்டுபிடிச்ச இந்த பேப்பர் பேப்பர்னால செய்யப்பட்ட புத்தகங்கள்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷத்துல பொடி பொடியா போயிடுது ஆனா நம்முடைய முன்னோர்கள் நூத்து கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே எழுதி வச்ச வனை ஓலை ஏட்டுச்சுவடிகள்லாம் இன்னைக்கும் கெடாம இருக்கு இப்ப இன்னைக்கும் பூமியை தோண்டி பார்க்கிற போது அகழ்வாராய்ச்சல் நமக்கு கிடைக்கக்கூடிய தாயிகள் பானைகள்ல பழைய ஜோதிட ஏற்றுச்சுவடிகள் மருத்துவ ஏற்றுச்சுவடிகள் இன்னும் கல்வெட்டுகளை பற்றிய செய்திகள் செப்புப்பட்டயங்களை பற்றிய செய்திகள் சொத்து விஷயங்களை பற்றிய செய்திகள் நமக்கு கிடைக்கிது ஆனா அந்த பனை ஒலைகள் இன்னும் அறிக்கப்படவில்லை சுத்தமா இருக்கு நாம வந்து கலிக்கோ பைண்டிங் பண்ணி விஞ்ஞான ரூபமா என்னென்னமோ பாதுகாப்பு பண்றோம் நாம தயாரிக்கிற புத்தகமானது இருபத்தஞ்சு வருஷத்துல அம்பது வருஷத்துல நூறு வருஷத்துல பொடிப்படியா போயிடு அந்த பேப்பரை புரட்ட கூட முடியல காரணம் என்னன்னா சம்பாதிக்கிறது மட்டும் பெருசு இல்லை சம்பாதிப்பதை வைத்து நீடித்து அவை இருக்கும்படியாக காப்பாற்றுவது பிரனுடைய துன்பத்தை பற்றி கொஞ்சம் கூட அக்கறப்படாமல் இருக்கக்கூடியது பிறனுடைய கண்ணீரை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது அவனுதான் நொடிப்பு வரும் பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருப்பான் கோடீஸ்வரனா இருப்பான் ஆனா தன்னிடம் பணத்தை வச்சு குறும்புத்தனமா திமிரினால ஏழைகளை துன்புறுத்துவான் பரிகாசம் பண்ணுவான் அநியாயமா வேலை வாங்கி கூலி கொடுக்க மாட்டான் இப்படியெல்லாம் துன்பப்படுத்துற போதும் அந்த டீர்னு எதிர்பாராம நொடிப்பு வர்றது ஆனால் சூரிய அருள் பெற்றவர்களுக்கு இந்த துர்புத்தி வர்றதில்லை அவன் வந்து சாத்விக புத்தி உள்ளவர்களாக ஈடுபடுவாங்களே தவிர அடாவடி காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் சூரிய நாராயணன் வழிபடுகிற போது அவர் வந்து ஒரு ஞானமூர்த்தியா இருக்கிறதுனால நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய துர்புத்தியெல்லாம் களைஞ்சிருக்கார் அதனாலதான் சொல்றார் வக உங்களுடைய கல்மசானி ஆன்மீக அழுக்கு மனதினால் சொல்லினால் செயலினால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அந்த பாவம் மூட்டை கர்மாவாக இருந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற விடாம கால பிடிச்சி இழுக்குது வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரைக்கோ ஒரு மாட்டுக்கோ கழுத்துல ஒரு தடியை கட்டி தொங்க விட்டா தடிக்கு தடுக்க விடுமை வேகமாக ஓட முடியாது அது மாதிரி நம்ம முன்னேற்றமா ஆக்கப்பூர்வமாக ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி தீவிரமா இறங்குறபோது நம்முடைய கெட்ட நேரம் நம்மளை எழுத்து எழுது கேள்வி விடுது காரணம் அனுபவிக்கிற காலம் தான் அவர் கல்மஷானிங்க கல்மஷம் என்றால் போதுமா அழுக்குன்னு சொல்லுவாங்க என்றால் குபுத்தி துர்புத்தி இல்லாம பேசுறாரு அப்போ அழுக்கான நாம் செய்த பாவங்கள் ஒன்று கூட இப்போ பலிக்காதபடி போகட்டும் இந்த சூரியனுடைய வெப்பமானது அந்த பாவகர்மாவை பொசுக்கிவிடட்டும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கட்டும் என்று அப்படி ஒரு வாழ்த்து கொடுக்கிறார் அப்போ இந்த சூரியனை இழுக்கும் குதிரைகள் சாதாரண குதிரைகள் இல்ல அது பகவானுடைய அடியவர்கள் ஸ்தானத்துல இப்ப சூரிய நாராயணனுக்கு வாகனம் இழுக்கும் தொண்டு செய்யக்கூடிய உயர்ந்த பதவி அவை அடைந்திருக்கின்றன அவை மனதால் நினைச்சா கூட பக்தர்கள் நல்லா இருப்பார்கள் அதனால சூரியனை வழிபடும் சூரியனை மட்டும் வழிபடுவோம் அந்த ரதத்துக்கு எங்க வணக்கம் இல்ல ரெழுக்கக்கூடிய குதிரைகளுக்கு எங்க வணக்கம் இல்ல அதை ஓட்டக்கூடிய அருணனுக்கு எங்கள் வணக்கம் இல்லை நினைப்பு நமக்கு வரக்கூடாது கோவிலுக்கு தெய்வத்தை வழிபடைய வாசற்பிக்கு முதல் கொண்டு வணக்கம் இப்பவும் பெரியவங்க போற போது பாக்கலாம் கோவிலுக்குள்ள நுழையற போது வாசற்படியை தொட்டு கும்பிட்டு போவாங்க ஏன்னா அந்த கோவில்ல இருக்கிற எல்லாமே நம்முடைய வணக்கத்திற்குரியதாகிறது காரணம் பகவத் சம்பந்தம் பகவானோடு சம்பந்தப்பட்டவை எல்லாமே வரை அதாவது தூணாகட்டும் மண்டபமாகட்டும் கொடிக்கம்பமாகட்டும் எல்லாமே வணக்கத்திற்குரிய தெய்வங்களாக இருக்கின்றன முதற்கொண்டு ஆற்றல் படைத்தவை அவை உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று ஒரு பரந்த மனப்பான்மையில மனநிறைந்து வாழ்த்துகிறார் மயூரகவி இன்னொரு முறை அந்த ஸ்லோகத்தை படுகிறேன் மார்கோ பாந்தே சுமேரோர் நுவதி கிருதனோ நாகதாம் நாம் நிகாயே வீக்யானாம் பிரதி குகரமுகம் கின்னரீணாம் நாம முக்கியமா கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன சூரியனுடைய குதிரைகள் உல்லாச போக்கிலே கிண்ணற ஸ்திரீகளை பார்த்து கொண்டு போனாலும் கூட அவை அருணனால் தண்டிக்க எழுப்பும் அந்த கனைப்பு ஒலி கூட அதாவது அவற்றின் அஜாக்கிரதை அருணனால் கண்டிக்கப்படும் போது அவை கனைப்பு ஒலி கூட உங்களுக்கு நன்மைதான் செய்யும் என்று சொல்றார் அதாவது ராமன் நடந்து போய்கிட்டு இருந்தான் ஆரண்யத்துல காட்டுல இல்லாம நடந்து போய்கிட்டு இருக்கிற போது இவர் விசுவாமி கூட்டிகிட்டு போற அவருடைய கால் தூசிப்பட்டு ஒரு கல்லானது பெண்ணானது அகலியை எழுந்து அவள் எழுந்து நிக்கணும் ராமனும் போகல லட்சுமணனும் போகல அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லாட்டி அவர்களுடைய திருமையினை சம்பந்தமானது எவ்வளவு புனிதமானது என்றால் அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பாதுகையில் இருக்கக்கூடிய தூசி ஒரு கல்லை பெண்ணாக்குகிறது அப்படின்னா அவர்கள் வந்து சாச்சுட் வித் ஹோலினஸ் புனிதத்துவத்தினாலே அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் ஒரு துணியை தண்ணியில போட்டு மூழ்கி வச்சா புளியும் போது எப்படி வந்து ஒவ்வொரு மைன்யூட் பாட்டுகளும் நீரால் நிறைந்திருக்குமோ அதுபோல பகவானுடைய திருமேனியிலே அது சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் அருள் தேங்கி இருக்கிறது அதனாலதான் ராமனுடைய பாதுகையின் தூசியானது ராமனுடைய அருளை சுமந்து சென்று அந்த கல்லை பெண்ணாக்கியது அவனுடைய சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே புனிதத்துவம் இருக்கு அதனாலே சூரிய பகவானுடைய குதிரைகளுக்கும் சூரியனுடைய மகிமையிலே பேரளவு பங்கு இருக்கிறது சூரிய நாராயணனால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சூரிய நாராயணனை இழுக்கக்கூடிய குதிரைகளாலும் முடியும் ஏன்னா அடியவர்கள் ஒன்று நினைத்து விட்டால் அதை முதல்ல நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை உள்ளவர் பகவான் அதனால இவை மனமாற இந்த பக்தர்கள் நல்லா இருக்கட்டும் நினைச்சிட்டா இந்த குதிரைகள் நினைத்து விட்டார்களே என்ற காரணத்துக்காக சூரிய நாராயணன் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பான் இன்னும் சொல்ல போனா பக்தர்களுக்கு முதல் வணக்கம் பகவானுக்கு அடுத்த வணக்கம் என்று சொல்லி இருக்கிறது இந்த தத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது என்று கூறி இன்றைய உபயதாரர்களான வைஷால் திருமதி கே லட்சுமிபாய் அம்மார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமடித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயண் மீண்டும் நாம் அடுத்த புதன்கிழமை சூரிய சதவத்துக்காக சந்திக்கிறோம் அதுவரை நாளைக்கு ராமர் பட்டாபிஷேகம் சிறப்புச் சொறுப்பு உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை சூரிய சகசரநாமம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சோழகத்துக்காக இங்கே சந்திக்கிறோம் ஜெயஸ்ரீமன் நாராயணன்